திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவொற்றியோர் திருச்சிற்றம்பலம் ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ள தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூழை போல கருத்திற்கே முகமாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய கொள்வாய் ஒற்றியூருடைய கோவே மனமெனும் தோணி பற்றே மதியனும் கோலையோன்றே சினமெனும் சரக்கையேற்றே சிறிகடலோடும்போது மதனனும் பாறை மரியும் போதரிய போதறிய ஒண்ணா உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடய கோபேம் சுவாமி மாணிக்கத் தியாகர் அம்பாள் வடிவுடை அம்மை திருச்சிற்றம்பலம்